மாலோன் மருகனை மன்றாடி மந்தனை வானவர்கீ மாலோன் மருவன் மன்றாடிமந்தனை வானவர்கீ மேதான தேவன் மெஞ்ஞான நாதேவன் என்னான தெய்வத்தில் நேஜி நின் சுதார்வ யெ꼴 செம்மோடனே ஜெந்து கண்ட ஜோளே ஞாலாயிரங்க கண்ணே படைத்திறனேன் அந்த நான்ாயும்டைத்திறனே அந்த வயலூர் எம்பெருமானுடைய தனிப்பெருங்கருணையினாலே இராமாயணமாகிய ஞான இதிகாசத்திலே தசரதர் முத்தி என்று பேச மேற்கொள்ளுகிறேன் பத்து இந்திரியங்களை வென்றவன் பெறுவான் பகவான் சீதையை திருமணம் செய்து கொண்டு மிதிலாபுரியிலிருந்து அயோத்தியை நோக்கி புறப்பட்டார் வழியிலே அறவன் குறுக்கிட்டது காகம் இடமாகவும் மயில் வளமாகவும் போயிற்று எதிரிலே இரண்டு அந்தணர்கள் வருகிறார்கள் கணவனில்லாத ஒரு அம்மாவ சரவ தொழிலாளி அழுக்கு துணையோடு வருகிறான் இப்படி நல்ல சகுனமும் தீய சகுனமும் மாறி மாறி வருவதை தசரன் பார்த்த அந்த நிமித்தத்தை சொல்லுகின்ற சாத்திரிகளை கூப்பிட்டு சகுனங்கள் பிடைபடுகின்றனவே மன்னர் பெருமானே இடையிடையே நல்ல சகுனங்கள் வருவதனாலே பெரிய மலை போல ஆபத்து வரும் நன்றாய் விடும் என்றான். மலை போலே ஆபத்து வரும் பனி போல விலகும்னர் நூத்தி ஒரு பவுன் கொடுத்தார் அப்படி சக்கரவர்த்தி பெருமகிழ்ச்சியோடு வருகிற பொழுது அடா ராமா போகாது கர்ண கட்டுரமான குரல் அடா ராமா போகாது சுமந்திரரே என் குழந்தையின் பேரை இப்படி சொல்லி அழைக்கிறவர் யார் சூரியகுலத்தை மூவேழி இருபத்தோரு தலைமுறை கருவறுத்த பரசுராமர் வருகிறார் அவர் காதிலே மூக்கிலே புகை வருகிறது நடுங்கிவிட்டார் ராகவன் எங்கே பரசுராமன் எங்கே அவர் திருவடியில் விழுந்து சுவாமி ராமன் சின்ன குழந்தை யாருக்கும் குற்றம் செய்வதில்லை அறியாமல் குற்றம் நிகழ்ந்திருந்தால் மன்னிக்க வேண்டும் அவர் காலால் உருற்றினார் இதை இளைய பெருமாள் பார்த்தார் அண்ணா யாரோ ஒரு தாடி அப்பா கிட்ட வாதாடி காலாவலை விரட்டுகிறான் எனக்கு உத்தர கொடுங்கள் பல்லை தற்றி கையில தர்றேன் தம்பி தானத்திலே நிதானம் சிறந்தது கொஞ்சம் பொருள் இனி மகன் பிழைக்க மாட்டான் என்று மூர்ச்சித்து விட்டார் ராம ராம ராம ராம ராம ராம ராம பரசுராமல் பாரிலே நிற்கின்ற ராமர் தேரிலே இருக்கின்றாம் பரசுராமன் பரசுராமரேன்னு கூட சொல்லலே நான் ராமான்னா அவன் பரசுராமன் ரொம்ப கோபம் எரியில நெருப்பில நெய் விட்டார் மண்ணி இலாரை போல் காணுகின்றாயே ஆசை பாதம் ரகுராமாரைாயோ ஆசூ பாதம் ரகுராமா கண்ணில் ஜோதி போல் தோன்று நமஸ்காரம் பாரசுடாய கண்ணில் ஜோதி போல் தோன்று ராக உ பார்க்கின்றது நீ சத்திரிய குமாரனாக இருக்கின்ற அதனாலே ஆசீர்வாதம் பண்ணுகின்றேன் பெரியவர்கள் சிறியவரை ஆசீர்வாதம் பண்ணலாம் குலம் குறித்து பேசக்கூடாது நடந்து போகின்றவர்களுக்கு மேடுவள்ளம் தெரியும் இந்த மேடு வெள்ளரியாமல் இருக்க வேண்டுமானால் விமானத்திலே பறக்கணும் பதினாயிரம் அடி உயர்ந்தவனுக்கு பள்ளம் மேடு தெரியாது ஞானிகளுக்கு யார் உயர்ந்தவன் யார் தாழ்ந்தவன் யார் பகைவன் யார் நண்பன் இந்த வேற்றுமை தெரியாது இப்போது பரசுராமர் வேற்றுமை உணர வைத்து மண்ணில் அரசனை போல் காணுகின்றாயே ஆசீர்வாதம் ரகுராம ராமச்சந்திரமூர்த்தி புன்மறுவல் பூத்தார் பரசுராமனுக்கே இந்த மட்ட குணம் பரசுராம என் கண்ணாலே பார்த்தால் உன்னை பிராமணனைப் போல காட்சி அளிக்கின்றாய் ஆதரினாலே வணக்கம் கண்ணில் வேதியரை போல் தோன்றுகின்றாயே நமஸ்காரம் பரசுராமன் பரசுராமருக்கு பாதி உயிர் சத்திரியகுமாரன் அதனாலே வாழ்த்துகிறேன் தான் நீ பிராமணன் அதனாலே வணங்குறேன் பிராமணனை போலேண்ட அப்ப நான் பிராமணன் இல்லையா இன்னும் கொஞ்சம் கோபம் ராகவா எந்த மூடன் உனக்கு தனுர்வேதன் சொல்லி கொடுத்தவன் தாரி கட்டிய மனைவியை அடிக்கக்கூடாது என்று தர்மசாஸ்திரம் சொல்லி இருக்கின்றது நீ தாடகை என்னும் பெண்மேல் சண்டை கொள்ள ராஜர்க்கு தான் விதியோராமா என்னும் பெண்மேல் சண்டை கொள்ள ராஜர்க்கு தான் விதியோராமா வேடர் தோடுக்கும் பிராமணம் தோட தலை விதியோ பரசூராமா வேடர் தோடுக்கும் இல்லை பிராமண்தோரத்தலை பரசுராமா ராகவா தாழ எந்த பெண்ணை கொன்றனையது நியாயமா முரையா, நீதியா நெறியா பரசுராமா நான் தத்தில் என் வில்லை வைத்திருப்பது என் தர்மம் வேதியனாக பிறந்து வேதன் பிடிக்கின்ற கையினாலே வில்லை பிடித்திருக்கிறாயே நீ வேடனா வேதியனா வேடர் தொடுக்கும் வில்லை பிராமணன் பரசுராமிற்கு ஆத்திரம் கோபம் வேடன் வைத்திருக்கிற வில்லை வைத்திருக்கிறாய் ராகவானது நியாயம் ஆனால் பெண் கோலை செய்யல் ஆமோ உனக்கிதி அடைவோ ரகுராமா ஆனால் பெண் கோலை செய்யல் ஆமோ உனக்கிதி அடைவோ ரகுராமா தானாக பெற்றெடுத்த தாயைக் கோலை செய்தாயே தகுமோ பரசுராமா தானாக பெற்றெடுத்த தாயைப் போல செய்தாயே தகுமோ பரசுராமா பெண்ணைக் கொன்றாயே அது நியாயமாம் பரசுராமா உன்னை நீ நோக்கி பார்க்கவில்லை பத்து மாதம் சுமந்து பெற்ற தாயார் ஆகிய ரேணுகை கொன்றாயி அது நியாயமாம் உரையாம் ராக தந்தை சொ மந்திரமில்லை என் தந்தையார் இந்த ரேணுகை வெற்றி சொன்னார் ஆகையினாலே தந்தை சொல் மாரவாமல் தருமமாயனை பெற்ற தகப்பன் சொற்பாடு செய்தேன் தாய்கொலையோராமா நான் தருமாயமா தந்தை சொ மந்திரமில்லை என்று தாயாரை கொன்றேன் அது தாய் கொலை ஆகுமா பரசுராம தந்தையை பார்க்கிற ஆச்சியன் சிறந்தவர் குருவார்த்தைக்கு மறு வார்த்தை இல்லை என் குருநாதராகி விஸ்வாமித்தர் தாடகையை கொல்லென்று கட்டளையிட்டார் ஆகையினாலே புல்லை எடுத்தாலின்றி நெல் விளையாது கொலையில் கொடியாரை வேந்து ஒருத்தல் பைங்குள் களை கட்டதனோடு நேர் என்பார் திருவள்ளுவர் ஆகவே குருவார்த்தையை தட்டாமல் நான் பெண்கொலை செய்தேன் அது பெண்கொலையாகுமா பரசுராமருக்கு ரொம்ப திகைப்பு இப்படி பேசுகிறானே ராகவா சொத்தவில் ஒடித்த தெய் மெத்த மெத்தவே எண்ணி துள்ளாதே ராமா சொத்தவில் ராம கற்ற வேதிய பொருத்தேன் பொருத்தேன் குதித்தாதே பரசுராமாயன் பழமையானவில்லை ஒடித்தேன் என்று அகன் காரமாம் துள்ளுகின்றனையே பரசுராமா நானா துள்ளுகின்றேன் நீ அல்லவா வலிய போருக்கு வருகிறாய் நீ அந்தணன் வணங்கத் தகுந்தவன் அதனால மன்னித்தேன் ரவான்த்தாயே இந்த அடடா ரகுராம அந்தவில்லை தாயே இந்தவில் வாழ இந்த அடடா ரகுராம அது பழமையான வில்லை வளைத்தாயே இந்த வில்லை வளைப்பாயாக என்று பிரசண்ட கோதண்டத்தை எடுத்து கொடுத்தார் அதுதான் விஷ்ணு தனுசு ராமன் இந்த வினாடிலிருந்து கோதண்ட ராமனாக ஆகின்றார் இரண்டு கையாலும் வாங்கினார் நாணி மாற்றினார் திவ்யாசுரத்தை தொடுத்தார் இந்த எங்கே பரசுராமாம் பரசுராமாவில்லை வளைத்தேன் பானத்தை தொடுத்திருக்கின்றேன் பானத்துக்கு வழி சொல்லு நடுங்கிவிட்டான் அம்புக்கு வழி இல்லை நான் பிராமணன் இனி அனுகிரகம் செய்மா அம்புக்கு வழி இல்லை நான் பிராமணன் இனி அனுராமா அம்புக்கு வழி என்னை ம பொ நான் மன்னிக்கின்றேன் இந்த பானம் மன்னிக்காது பெண்ணை கொடுத்தா படுக்கையும் கொடுப்பார் குதிரை கொடுத்தா சவுக்கியும் தருவார்கள் வில்லை கொடுத்தால் பானத்துக்கு வலிமை கொடுக்க ராகவா அரிய தோந்தியினால் தொற்று இந்த வினாடி வரைக்கும் செய்தேன் என் தவம் முழுக்க தந்து விட்டேன் பரசுராம தவத்தை கவர்ந்து கொண்டு பரசுராமாய் இனினி பிராமண தர்மத்தை மேற்கொள்ள வேண்டும் தவஞ்செய்யேன் மேல் கடல் ஓரமாக தவஞ்செய்தால் அதுதான் பரசுராம ஸ்தலம் மலையாளம் அந்த வில்லையில் வருண பகவான் கையில் ஒப்படைத்துவிட்டு தந்தையாரை எடுத்தார் பரசுராமரே ராமன் சின்ன குழந்தை மன்னிக்க வேண்டும் அவர் அப்பா பரசுராமர் அங்கே பயந்து ஓடுகிறார் நடந்ததையெல்லாம் இடை பெருமாள் சொன்னார் தசரது அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்தார் சூரியகுலத்தில் இருபத்தோரு தலைமுறை கருவறுத்த பரசுராமனை வென்றனையே ராகவா உன் கோதண்டம் வாழி எல்லோரும் அயோத்திமா நகரம் வந்து சேர்ந்தார்கள் ராமச்சந்திரமூர்த்தி தினந்தோறும் நித்திய கர்மானுஷ்டானம் செய்து சீதைக்கு வேத வேதாந்தங்களை பாடம் தானம் தர்மம் ஆலய வழிபாடு சேரி மக்களுக்கு உதவி செய்வார் எல்லாருக்கும் வலிய வலிய போய் உதவிகள் செய்வார் மக்கள் திலகனாக திகழ்கின்ற அப்போது கேக்கை நாட்டில் கைகேசனுடைய உடன்பிறந்தவன் யுதாஜித்து வந்து சில நாள் தங்கியிருந்து நான்கு பேர குழந்தைகளும் அழைச்சுட்டு வருமாறு எங்கள் அப்பா சொன்னார் முதலாக பரதனும் சத்துருக்கனும் போகட்டும் பின்னே ராமனு லட்சுமணன் வரட்டு வந்து பரதனையும் சத்துருக்கனை அழைத்து உங்கள் மாமா அழைக்கிறார் போய்வார் பரதாழ்வார் நேரே கேக்கை நாட்டு போகவில்லை அண்ணாவுடைய திருமாளிக்கு வந்து வலஞ்செய்து அண்ணா என்னை கேகை நாடு போகுமாறு அப்பா கட்டளை இட்டாள் எனக்கு தாய் கைகேசி அல்ல தந்தை தசரதர் அல்ல தாய் தந்த குரு எல்லாம் நீங்கள்தான் போய் வரீகோ அண்ணா போய் வரீகோ தாய்பித குரு கோண்டன்ிடும்ய நிலம்புவ நாடக இதனை பொ நாடகை ஒடித்தவனே இல்லை பிடித்தவனோ அண்ணா அண்ணா என்ற சொல்லிக்கு அணுகி அருள் என்பது திருவாசகத்துல அண்ணா என்ன கடவேனோ அடிமைசால அடகுடை அண்ணுதல் தான் நெருங்குத ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க என்பார் மணிவாசன் அண்ணா அடியேன் கேகை நாட்டுக்கு போய் வரட்டுமா தம்பி மங்களமா போய் சீக்கிரமா பரதாழ்வார் சத்ருக்கனுடைய கேக்கைய நாட்டுக்கு சென்றார் தசரதா ஒரு நாள் ஸ்நானம் பண்ணி கண்ணாடிக்கு முன்னே நின்று தலையை ஒழுங்குபடுத்துகிறார் காதுக்கு அருகிலே ஒரு நரை மயிர் தெரிந்தது அந்த நரை மயிரை கண்ட உடனே அவர் துடுக்குற்றார் நரை வந்தால் திரை வரும் திரை வந்தால் மூப்பு வரும் மூப்பு வந்தால் மரணம் வரும் மரணம் வருவதற்கு வந்தி ஆண்டவனுடைய சரணம் அடைய வேண்டும் இனியும் நாம் அரசியலிலே நுழைந்திருப்பது முறையில்லை என்று தசர ராஜாவுக்கு நாட்டம் வந்தது நாம் இதுவரைக்கும் உலகத்துக்கு பாடுபட்டேன் இனி எனக்காக தவஞ்செய்து ஆத்மலாபத்தை பெற வேண்டும் மன்னனே அவனியை மகனுக்கு இந்து நீ தவம் பன்னருந்தவம்புரி பருவம் ஈதியனே கண்ணாமூலந்தனில் கழர வந்தன மின்னென கருமை போய் வெளுத்தது ஓர் மயில் தீங்கிழை இராவணன் செய்த தீமைதான் ஆங்கொரு நரையதாயி அணுகித்தாயில் வந்திடு அடி ஆங்கதில் கண்டனன் அவனி காவலன் ஒரு நரைமயரை கண்டவுடனே மன்னவருக்கு துறவிலே கவனம் வந்து இனி அரசியலே நுழைந்து இருப்பது நல்லதல்ல சபா மண்டபத்துக்கு எழுந்தொள்ளினார் ஆயிரம் ஆயிரம் அரசு வசித்தது பெரியோர்களே ஒரே ஒரு விஷயத்தை மறந்துவிடக் கூடாது இறப்பெண் மெய்மையை மறப்பின் மேல் கேடுமற்றி உண்டோ மரணம் உண்டு என்பதை மறந்து விடலாமா அங்கு என்ன மேளம் நடராஜன் மறைந்து விட்டான் அப்பன் தீர்காயசுமதி அவனுக்கு வந்த மரணம் நமக்கு வருமே என்று யார் எண்ணுகிறார்கள் ஆகவே இனி நான் துறவு மேற்கொண்டு தவஞ்செய்ய வேண்டும் என்று எண்ணிய தசரத சக்கரவர்த்தி பெரியோர்களே மருமகள் திருமகளைப் போல இருப்பாள் ஆனால் எனக்கு திருமகளே மருமகளாக வந்துவிட்டாள் பெருமகன் என்ற இன் திறக்க திருமகள் மனவீனை தெரிய கண்ட ராகவனுக்கு இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் என்று தீர்மானித்திருக்கின்றேன் அருள் மகள் நீரை குணத்து அவனி மாதேனும் திரு மகள் மணமும் கண்டுினேன் இந்த நிலமகளாகிய பெண்ணை ராகவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் பட்டாபிஷேகம் எல்லாரும் பெருமகிழ்ச்சி அடைந்தார் எல்லாரும் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார் அவர்களை பார்த்து ராஜராஜாக்களே நான் இது ஆண்டது உங்களுக்கு திருப்தி இல்லையா சுவாமி நீங்கள் தந்தை போன்றவர் ராமர் தாய் போன்றவர் தந்தையினும் தாய் சிறந்தவள் ராகவனுடைய ஆட்சியை யாராலே மறுக்க முடியும் சுவாமி ஊரு நிறையவும் உதவு மாடுயற்பு பழு மரம் பழுத்தற் கார் மழை பொழி நதி கழனி பாயவும் பெருகவும் மறுக்கின்றார்கள் யார் ராகவனுடைய ஆட்சியை யாராலே மறுக்க முடியும் மழையை யாராவது வேண்டாம் என்று சொல்லுவார்களாம் எல்லாரும் மழையை விரும்புவார்கள் உலகம் தோன்றினால் தொற்று இரு சாரார்கள் மழையை விரும்ப மாட்டார்கள் ஒன்று வியாபாரி ஒன்று உப்பளம் வியாபாரி அந்த செங்கல் வியாபாரி கைகேசி உப்பளம் வியாபாரி கூனி உடனே ஜோட்சுடர் அழைத்து தேதியை கேட்டால் நாளை காலையே நன்றாயிருக்கு ஒரு திருமணம் செய்வதற்கு இரண்டு மூன்று மாதங்கள் முயற்சி செய்வார் ஒரு கும்பாபிழம் செய்ய வேண்டுமென்றால் அஞ்சாறு மாதங்களும் முயற்சி செய்வார் ராகவனுக்கு முடிச்சூற்று விட அதை விட பெரிய அளவிலே நிகழும் காலையில பதினோரு மணிக்கு பேசி மறுநாள் காலையிலே ஆறு மணிக்கு வைத்து விட்டார் இடையிலே பத்தொன்பது மணி நேரம் அந்த நேரம் காணுமா என்று ஒரு வினா பட்டாபிழ சக்கரவர்த்தியாயிருக்கின்ற தசரது செய்கின்ற பொழுது ஜனகர் வரவேணும் பரதர் வரவேணும் அவைகளெல்லாம் நினைக்கவில்லை சக்கரவர்த்தி என்ன காரணம் தட்ட முடியாத ஒரு விருந்து வருமானால் நாம் கொஞ்சம் நேரத்தை ஒழுங்கு பண்ணி சாப்பிடுவோம் ஆனால் தலைமையில் நேரத்தை கடத்த தலைமையில் பற்றிக் கொண்டவன் தண்ணீரை நாடுவது போலே யாக்கை நிலையாமை திருவருள் உணர்த்தே உணர்ந்த தசரதர் பந்தல் போட வேண்டியது மேலதாளம் அமைப்பதெல்லாம் பெரிதாக கருதிறது தாய்மானார் சொன்னார் ஐந்து நாள் ஆகின்ற யாக்கை நீர்மேல அமிகின்றமி என நிற்கின்றதென்ன நான் அறியாத காலமெல்லாம் புந்தி மகிழுற உண்டு இன்பமாவதே போந்த நெறி நின் அருள் வந்து உணர்த்த வழி தெரியவில்லை எந்த நிலை பேசினை இணங்கவில்லை என் இறப்போடு பிறப்பை உள்ளே எண்ணினால் நெஞ்சது பகீலேன துய்தூரா என்கின்ற மரணம் எந்த வினாடியும் வரும் என்று எண்ணியை சக்கரவர்த்தி ஆடம்பரத்தை விரும்பாமல் ராகவனை அழைத்தார் கட்டி தழுவி கொண்டாராம் நலங்குள் மைந்தனை தழுவி நலங்கொள் மைந்தனை தழுவினல் தழுவி கொண்டாராம் ஏன் நலங்கொல் மைந்தனை சில பிள்ளைகளை தழுவினால் பிள்ளையினுடைய ஜோபியில் இருக்கின்ற சில பெற்றிகள் மார்பை இடிக்கும் என்னென்னமோ பெற்றி சட்டை பெயலன்று அவர் நலங்கொல் மைந்தனை அந்த தழுவீது எப்படி இருக்குதான் தன் தோல் மேலே இருக்கிற பூபாரத்தை மகன் தோல் மேலே இறக்க இருக்கிறார் ஆலங்கள் மா ஆர்பாயின் தனது தோல் மார்பு கொண்டு அளந்தான் அப்படி அளந்து பார்ப்பது போல இருந்த ராகவா எனக்கு வயது முதிர்ந்து விட்டது இருந்தால் எழுந்திருக்க முடியவில்லை எழுந்தால் இருக்க முடியவில்லை ஆகவே நாளைக்கு உனக்கு முடிசூற்று விழா நான் தவ வனம் போகின்றேன் காதலுற்றிலன் இழந்திலன் தந்தையால் சொல்வதை நிறைவேற்ற வேண்டும் என்று பகவான் மௌனமாயிருந்தார் மௌனமே ஒத்துக்கொண்டதார் ராஜராஜாக்களே முடிசூற்று விழாவுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்யுங்கள் மாலை நேரம் கௌசலனுடைய திருமாளிக்கு சக்கரவர்த்தி போனார் கணவனை வணங்கினாள் கௌசலை நாளை சூரிய உதயத்துக்கு ராகவனுக்கு முடிச்சூற்று விழார் மகனுக்கு பட்டாபிஷேகனா யார்தான் மகிழ மாட்டார் சிறக்கும் மைந்தற்கு அரசு என்று கேட்டவுடனே ஆனந்த வெள்ளம் பொங்கியது அந்த ஆனந்த வெள்ளத்தை வரல வைத்து மன்னன் துறக்கும் பட்டம் மன்னவர் காட்டுக்கு போவாரே நாளிலிருந்து கணவனை வணங்குகிற வாய்ப்பு இல்லையே என்று வருந்தினாள் கௌச ஒவ்வொரு வீடுகளுக்காக போய் சொல்லுகிறார் அப்பொழுது கோடு மனி தோன்றினாள் கைகேசி தூங்க வைத்து விட்டு பால்கண்ணிக்கு வந்தாள் அங்கு தெருவில கௌசலை ஆலயத்திலே சென்று வழிபாடு செய்துவிட்டு பட்டாபிஷேகம் மங்களமாக நிறைவேற வேண்டும் என்று பகவானை தோத்திரமணியினு போறாள் இதை அறிந்தாள் கூனி இந்த மகுடத்தை நான் தடுத்து நிறுத்தவில்லையானால் நான் கூனியா என்று கைகேசியின் கால்களை வருடி கைகேசி அயோத்தியிலே பகை அவள் வீராங்கனை துள்ளி எழுந்தாள் அயோத்தியிலே பகையா வீராவரு வேதமேயன இராமனை பயந்த எக்கீடருண்டோ என்றாள் ராகவனை மகனாகப் பெற்ற எனக்கு பகை உண்டா கைகேசி ராகவன் உன் மகனா பரதன் பரதனும் மகன் ராமனும் மகன் எனக்கு ரெண்டு நேற்றங்கள் அந்த ராகவனுக்கு நாளையும் முடிச்சுற்று விழா அவளுக்கு வந்த மகிழ்ச்சிக்கு இல்லை ஆய பேரன்பெண் அழக்கர் ஆர்த்தி விளங்கி தேரன் நாயகமான ஏதோ ஒரு மாலை நல்கினால் விலை மதிக்க முடியாத முத்து மாலையை இட்டாள் அதாவது தூக்கி எறிஞ்சாள் உறப்பின அழித்தான அழித்தல் தசரதராஜாவுடைய ஆயுடை அழித்தானல் கைகேசனுடைய குங்குமத்தியலகத்தை அழித்தானல் அம்பன் மாலையால் கொழித்தானல் நீளத்தை அக்கொடிய கூடிய கூணியே மாலையை வீசி அறிந்தாளான் நன்முத்து மகாராணி கொடுத்த மாலையே அலட்சியம் என்னவை கைகேசி ரொம்ப பொறுமை உள்ளது தூனியை வேண்டானா கழற்றி வைக்கிறானே ஏன் தூக்கி எதி கைகேசி ராகவனுக்கு முடிச்சூற்று விழா என்றான் என் மகிழ்கின்றனையே உனக்கு அறிவு இருக்குதா உன் மகனல்லவா முடிசூற்ற வேண்டும் அப்பொழுது கைகேசி சொல்லுகிறாள் ராகவனுக்கு முடிச்சூற்று விழுந்தால் நாட்டுக்கு நல்லது